என்ன என்ன இளிச்சவாயின்னு நினைச்சியா பரீட்சையில் வர கேள்வியை சொல்றதுக்கு என்று கத்தினார் அடுத்தவன் அவன் கிடைக்கிறான் நடப்பைய விடுங்க சார் எந்தெந்த கேள்வி வராதுன்னு சொல்லுங்க இன்றைக்கு பெருவாரியான மக்கள் இந்த மாணவர்களைப் போலத்தான் வாழ்க்கையை சந்திக்க விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதையும் அதை எப்படி தீர்க்கலாம் என்ற லிஸ்டையும்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 பெரு தன்னம்பிக்கை புத்தகங்கள் வாழ்க்கைக்கான கேள்வி பதில் தயாரிக்கும் இருக்கின்றன இப்படி வாழ்க்கைக்கு கேள்வி பதில் நோட்ஸ் போல மந்திர சாவியை நான் உங்களுக்கு தர விரும்பவில்லை கேள்விக்கும் பதில் தயாரித்து தருவது என் நோக்கம் அல்ல வாழ்வின் எந்த கேள்விக்கும் பதில் தயாரிக்கும்படி உங்களை தயார் செய்வதே என் நோக்கம் கேள்விகளுக்கு பதில் தயாரிப்பது மட்டும் கல்வி அல்ல எல்லா பதில்களையும் கேள்வி கேட்பதும் கல்விதான் எனவே சிந்திக்க நீங்கள் உங்கள் எல்லா சிந்திக்களுக்கும் வேறு யாராவது விடை சொல்ல மாட்டார்களா என்று தடுமார வேண்டாம் நீங்களே விடை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 திருப்பராய்ச்சறையில் ராமகிருஷ்ண தவனம் அமைத்த சுவாமி சித்பவானந்தா தமது அன்பர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் என்று மனமாறச் சொல்வார் வாழ்க்கையே ஒரு உற்சவம் அதை கொண்டாடுங்கள் என்ற பொருளில் லைஃப் செலிப்ரேட்டிட் என்பார் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் இதுதான் வெற்றிக்கான மந்திர சாவி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 பூரண வெற்றி பெற்ற பின் எந்த மனோநிலையில் நீங்கள் இருப்பீர்களோ அந்த மனோநிலையில் முன்கூட்டியே நீங்கள் இருக்க வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் இதுதான் வெற்றிக்கான மேலை நாடுகளில் தமது நகரங்களுக்கு வரும் பிவிஐபி களுக்கு தங்கச்சாவி தந்து அந்நகர மேயர் வரவேற்பார் ஆனந்தமாக இருங்கள் என்ற தங்கச்சாவியை மந்திர சாவியை வழங்கி வெற்றி உலகிற்கு என் விவிஐபிகளை வரவேற்கிறேன் வாருங்கள் வாருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்